தலைப்பு எழுபத்து ஆறு பிபீலிக விகங்க நியாயங்கள் ஆன்மலாபம் அடைவதற்கு நியாயம் இரண்டு என்னெனில் பிபீலிகா நியாயம் விகங்க நியாயம் இவற்றுள் சிறந்தது விகங்கம் பலவகை இம்சையால் போகத்தடைபட்டு போவது பிபீலிகா மார்க்கம் பிபீலிகம் எழும்பு விகங்கம் பறவை அன்னம்